தலைப்பு 86 ஆறுஞான சிருஷ்டி இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது ஞானசிருஷ்டி ஆதலால் ஞானத்தோடு வருவார்களா முன்னிருந்த அறிவோடுதான் வருவார்களா என்றால் இந்த மானிட தேகம் ஆண்டவரது சிருஷ்டி அன்று மாயா சிருஷ்டி முன்னிருந்த ஞான அஞ்ஞானத்தோடுதான் வருவார்கள் ஆனால் கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டாயிருக்கும் ஆதலால் மீள தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும்